வணக்கம் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புதிய தொழில் கொள்கையை வகுக்க பத்து பணிக்குழுக்களை உருவாக்கியுள்ள மாநிலம் குஜராத் இரண்டு முத்தலாக் தடை சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தவர் குடியரசுத் தலைவர் மூன்று உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்வதேச நீதிக்கான நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு பணியில் இருக்கும்பொழுதே உயிர்த்தியாகம் செய்யும் இராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இலப்பெட்டி தொகையை உயர்த்தியுள்ள மாநிலம் எது மூன்று இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பயங்கரவாதம் எதிர்ப்பு தொடர்பான சந்திப்பு எந்த நகரில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி